ஓம் குரு பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர்தேவோ மகேஸ்வர குரு சாட்சா பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நம மெய்யன்பர்களே மனித உடலைப் பெற்றிருக்கிற உயிர்களாகிய நாம் சாஸ்திரங்களின் மீதுள்ள ஸ்ரத்தையினால் சாஸ்திரங்களின் உபதேசத்தின்படி வாழப் பழகுகிறோம் ஆன்மீக வாழ்க்கையின் முக்கிய அடிப்படை வேதஸ்ரத்தை ஷாஸ்திரஸ்ரத்தை அதன் உபதேசங்களை விருப்பு வெறுப்பின்றி எவ்வளவு ஆழ்ந்து நாம் கடைபிடிக்கிறோமோ அதை பொறுத்து சிறந்த பயன் நம்மால் அடையப்படுகிறது மந்திரங்களை ஸ்லோகங்களை பாடல்களை இளமையிலேயே மனப்பாடம் செய்து பொருள் உணர்ந்து கொள்வது மிக முக்கியம் என்று சாஸ்திரங்கள் உபதேசிக்கின்றன எவர் மாணவ பருவத்தில் ஓதியும் உணர்ந்தும் கடைப்பிடித்தும் வளர்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் குழப்பம் இல்லாமல் தெளிவாக வாழ்கிறார்கள் ஆன்மீக சாதகனின் வாழ்க்கை குழப்பமற்றது தெளிவானது நாள்தோறும் மன தூய்மையும் மன ஒருமுகப்பாடும் பறந்து விரிந்த மனமும் பண்புகள் நிறைந்த மனமும் வளர்கின்றன மாணவ பருவம் தெளிவாக வாழ்க்கைக்கு முக்கியமான பருவம் மாணவ பருவத்தை சரியான வழியில் பயன்படுத்த வேண்டும் பிரம்மச்சரிய ஆசிரமம் அனைத்து ஆசிரம வாழ்க்கை முறைகளுக்கும் பலமான அஸ்திவாரம் ஆசிரமம் என்ற சொல்லுக்கு குழப்பமற்ற தெளிவான அறிவுபூர்வமான வாழ்க்கை முறையை பின்பற்றுதல் என்று பொருள் அத்தகையவர்கள் வாழ்கின்ற இடமும் ஆசிரமம் என்ற குறிப்பிடப்படும் ஆசிரமம் என்பது குறிப்பிட்ட இடமல்ல வாழ்க்கை முறை பிரம்மச்சரிய ஆசிரமம் சாஸ்திரங்களில் நன்கு வடிவமைத்து வழங்கப்பட்டிருக்கிறது இன்றும் சில இடங்களில் இளமையிலேயே வேதமரபுப்படி இந்த வாழ்க்கை முறை கற்பிக்கப்படுகிறது பின்பற்றப்படுகிறது கல்வியை ஓரளவு நிறைவு செய்த பிறகு வாழ்க்கையின் குறிக்கோள்களை நன்கு தெரிந்து கொண்ட பிறகு அதற்கான வழிமுறைகளையும் நன்கு உணர்ந்து கொண்ட பிறகு பிரம்மச்சாரி இல்லற வாழ்க்கையில் தன்னை இணைத்து இல்லற வாழ்வில் நுழைகிறான் அறிவாலும் ஒழுக்கத்தாலும் நற்பண்புகளாலும் தன்னை வலுப்படுத்திக் கொண்ட பிரம்மச்சாரி இல்லற தர்மத்தை ஏற்கிறான் வாழ்க்கை முறைகளின் அருமை பெருமைகளை உணர்ந்து ஆழ்மனதில் அவற்றை எண்ணி தியானிப்பது வாழ்க்கைக்கு பெரும் துணை புரியும் ஆசிரமங்கள் ஆண்டவனின் வெளிப்பாடே ஆகும் முறையான வாழ்க்கை முறைகள் அமைதியும் இன்பமுமே வடிவான இறைத்தன்மையை வெளிப்படுத்துபவைகளாகும் பாரத நாட்டின் அறிவுபூர்வமான வாழ்க்கை முறை புத்துயிர் பெறட்டும் உத்தமமான பிரம்மச்சாரிகளும் உத்தமமான கிரகஸ்தர்களும் பாரத தேசத்தில் நன்கு தோன்றட்டும் அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் ஹரிவோம் தேனி